நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமையிலும் ட்யூபர் அதாவது காச நோயை போக்கக்கூடிய இளைய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க மூன்று தேக்கரண்டி அநாசி பழச்சாறு மூன்று தேக்கரண்டி நெல்லிச்சாறு சிறிது தேன் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து அன்றாடம் இதை பருகி வந்தால் காச நோய் நீங்கிவிடும் சளி இருமல் அறவே அற்றுப்போகும் என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்